தடுமாறும் நெறியனை தவம் என்று சரி எது தவறு என்று செய்யாமல் அவர்கள் ஒரு தனியா ஒரு கருத்தை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதுதான் தடுமாறும் நெறி ஐயப்படுகிற நெறின்னு சொல்றார் தடுமாறும் நெறியதனை தவம் என்று அதுதான் புண்ணியம் என்று சொல்லி தம் உடலை அடுமாறு செய்து ஒழுகும் தம் உடம்பையே வருத்திக் கொள்ளுகிறவர்கள் அந்த சமணர்கள் உடம்பை என்ன வருத்திக்கிட்டாருன்னா வெயில்ல நின்று கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு வெயில் வச்சாலும் அதை பொறுத்துக் கொள்வார்கள் பல நாள் பற்றி கிடப்பார்கள் எவ்வளவு பசிச்சாலும் சரின்னு பட்டி கிடந்தே சென்று போவார்கள் அப்படி தன் உடம்பை வருத்திக் ஒரு குணங்களை உடையவர்கள் சமணர்கள் அமன்பலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகரும் இணை மாறும் கடலடைந்த அப்படிப்பட்ட சமணருடைய வலையிலே விழுந்து போனவன் இந்த நெடுமாறன் கடைசியில என்ன ஆனான் நம்முடைய ஞான சம்பந்த பெருமானாலே தமிழ் விரகறினாலே கடை தேறினான் சமணத்திலிருந்து மாறி இவர் போய் அவனுக்கு சொரம் வந்தது விபூஜியை தடவி மந்திர பாடி அவன் சொரநோயை தீர்த்தார் அவன் சைவத்தை உண்மையிலிருந்து உணர்ந்து கொண்டான் பிறகு சைவனாக மாறிவிட்டான் அன்னால் இல்லாடைய பிள்ளையார் அருளாலே அப்பொழுது ஞான சம்பந்திரே தென்னாடு சிவம் பெறுவே பாண்டி நாடு முழுவதும் சைவம் பெரியிற்று செங்கோல் வீச்சுகாரம் அழித்து பிறகு அவனே செய்வனாகி உலகத்தை காப்பாற்றினான் சொல் நாம நெறி போக்கீஸ்வரர் நகர்கோன் தலை கொண்ட பொன்னாரம் அணிமார்வில் புறவலனார் போல்கின்றார் தன்னுடைய முதல் பாண்டியன் ஒருவன் எப்படி இந்த போய் இந்திரன் கொடுத்த போட்டு வந்தாரோ அது போல சுரர் நகர் கோன் தேவலோகத்தில் அணிந்து கொண்டு கொடுத்தார ஒரு பழைய பாண்டியன் அந்த ஆபரணம் வழி வழி வம்ச வம்சமா இருந்து இவரும் தன் கழுத்தில் போட்டுக்கிட்டார ஒரு அரசன் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் இந்த அந்த பரிசில் வாங்கின அரசும் அந்த பரிசில் ஆகிய பவுன் மாலை வீட்டில் அவன் போட்டுக் கொண்டிருந்தான் என்று இந்த அரசனை பத்தி சொல்ற ஆயன் அரசளி அமர் வேண்டி வந்தேற்று இந்த அரசனை எதிர்க்கத்துக்காக எத்தனையோ அரசர்கள் வர்றார்கள் அதுல பல்லவர்கள் எடுத்து வரார்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிற பையவர் அதான் பல்லவர் பல்லவரும் வந்தார் வந்து நென் நெல்வேலி செருக்களத்து நெல்வேலி என்பது நெண்மேலி என்பது இன்னைக்கு வழங்கும் அந்த ஊர் பழைய காலத்து நெல்வேலின் பெயர் இந்த நெல்வேலி அல்ல அது மதுரைக்கு பக்கத்துல மதுரைக்கு வடக்கே இருக்கிற ஒரு ஊர் அந்த ஊர் எல்லா அளவுல இந்த பல்லவர்கள்லாம் போயிட்டார்கள் இந்த பாண்டியன் நெல்மேலி என்று சொல்கிற ஊர்ல போய் சண்டை போடுகிறான் வெற்றி பெற்று விட்டான் நெல்மேல் சருக்களத்து பாயபடை கடல் முடுக்கி பரிமாவின் பெருவெள்ளம் காயுமத கழித்தின் நிறை பரப்பி யானை கூட்டத்தை பரப்பி வச்சு கடக்கின்றார் கோரை வென்றார் எடுத்துடன்ற முனை நாட்பின் இருவடையின் அந்த பழைய படுத்த நெடுங்கரித்து யானைகள் வெட்டப்பட்ட துண்டுகள் கிடக்கின்றன பாய்மாவின் அருகுறையும் அடுத்தவர் செய்வாயின் தொலை மலையும் யானை குதிரை இவரலாம் வெற்றி பெற்று இந்த போர்க்களத்திலே இருக்குது பயப்பருவின் கழிப்பு ஒலியும் வெற்றி பெற்ற குதிரைகள் கணக்கிற ஒலி கேட்குது மரவர் படை கல ஒலியும் வீரர்கள் கையில வச்சிருக்கிற ஆயுதத்தை மோதி சப்தம் உண்டாக்கிறார்கள் கயப்பொறு பின்முழக் கொலியும் சில உயிர் பற்ற யானைகள் சத்தம் போடுகின்ற முழக்குகின்றன களத்தெழு பள்ளிய ஒலியும் வியங்கும் மேல் முக முழக்கு என யுகாந்த காலத்திலே கடல் முழங்குவது போல இந்த ஒலி கேட்டது தீகும் படை வழங்கும் செடிகளத்து உடல் தேயினடு குருதி படுத்து குனித்து நினத்து நினி ளத்திலே பல வீரர்கள் செத்து விழுந்தார்கள் அந்த மாம்சத்தை திங்க பேய்களும் பூதங்களும் வந்து கூடிவிட்டன இணையகரும் சமர் உலக இகழ் உழந்த பரந்தலையில் இப்பேற்பட்ட போர்களிலே பனி நெடுங்கண்மதை யானை